மராுரத்முகம் பரமஹம் சூரிய சுஷுமே நியம் திரமூத்த वाचो னசமோிாஜனு எண்ணே நேதி வச்சனர்வோச்சு தம் தவமியுமார மசரமக்கணம் பூர்ணம் சனம் புருஷோத்தம் எதம் ஜகதேஷமேஷமூரம்புஜங்கமிவிரபாசித்தை ஜுஜங்கமிபிரிபாசிதிணாமூர் சுஷிகேந்திரம் டீபாஜம் சூத்திர முனீந்திரம் ஹாஷியம் மேஷி கிமா வித்தியை ம் பிதா மேவேச்ச சாா் ஃமேவிரமே காண்டொன்று காண்டமகாண்ட அனுஷ்டித்தவன் கண்ட நன்கு அனுஷ்டித்து பக்குவமடைந்தவன் ஞான காண்டியுடையவனாகிறான் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது கஷாய பக்தி கர்மாணி ஞானம் து பரமாகதி கஷாயே கர்மபிஷ்பக்குவே ததோ ஜான பிரவர்த்ததே என்று ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறது கர்மங்களெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாசுகளை களையக்கூடியது ஞானம் பெறுவதுதான் நம்முடைய முக்கிய குறிக்கோள் நாம் உள்ளத்தை பக்குவப்படுத்திய பிறகு ஞானம் துவக்கப்பட வேண்டும் ஸ்லோகத்தை திரும்பவும் சொல்கிறேன் கஷாய பக்தி கர்மாணி கஷா கர் பதோஜென்னொரிடத்த சொல்லி இருக்கிறது அசலம் கர்மேவா திண்டிம அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக் சொல்லுகிறது அதாவது கர்ம பலன் வந்து அது வந்து பண்ணினதுக்கு பிறகு எப்போ வரும் சொல்ல முடியாது பரோக்ஷம் அன்சீட் பார்க்க முடியாது பரோக்ஷம் அப்படியே அந்த பலன் கிடைச்சாலும் அது நிலையில் அசத் பலம் பரோக்ஷம் அசத் கர்ம ஞானம் பிரத்ய சத் இப்பவே புரியும் சொல்கிறபோதே விஷயம் புரியும் அது சத்ஃபலம் கிருஷ்ணரும் கீதையில் சொன்னார் பிரத்யாவதமம் தர்மியம் சுசுகம் கர்த்தம் அவ்யயம் என்று ஒன்பதாவது அத்தியாயத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஆகவே பிரத்யட்சம் அப்படி தெரிஞ்சுக்கொண்ட பிறகு நிலைச்சு நிற்க ஞானம் பிரத்யக்ஷலம் தஸ்மாத் அபியசே ஞானத்தையே அபியாசம் பண்ணுங்கள் என்று வேதாந்த டிண்டிமம் கூறுகிறது டிண்டிமம்னா முரசுன்னு வேதாந்தம் முரசு நேற்றுக்கு ஒரு மந்திரத்துக்கு பொருள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய சொற்பொழிவை நிறைவு செய்தேன் அந்த மந்திரத்தை திரும்பவும் சொல்லி அதற்கு இன்னும் அர்த்தம் பார்க்க வேண்டியிருக்கிறது பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்திருத்திருத்தேன தத்விஞானாம் ச குருமே வாபிகட்சேத் சமிற்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனுஷ்டம் இந்த அற்புதமான மந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல்ல பிராமணன் எழுவாள் இது கர்த்தா பிராமணன் கர்மச்சித்தான் லோகாள் பரீட்சிய கர்மச்சித்தான்னா லௌகிக கர்மங்கள் வைதிக்கர்மங்கள்னு கர்மம் இரண்டு வகைப்படும் இப்போ இங்கே வர்றது எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் லௌக்கிகமானது இந்த ஃபேன் போன்றது இதெல்லாம் பண்ணுறதுல லௌக்கிக் அப்புறம் வந்து பகவானை பூஜை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் இதெல்லாம் வைதிக கர்மங்கள் இந்த நம்ம வீடு கட்டுற போது செங்கன்னு வாங்கிறது சுண்ணாம்பு இது பண்ணுறது சிமெண்ட் வாங்கிறது கட்டுறது பிளம்பரை கூப்பிட்றது இதெல்லாம் லௌக்கிகம் அப்புறம் வாஸ்து சாந்தி பண்ணுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த சடங்குகள்லாம் பண்ணுறதெல்லாம் வைதிகம் உங்களுக்கு சுலபமாக புரியும் கஷ்டங்களையே ஆக கர்மம் வந்து திவிதம் லௌகிக்கம் கர்மை வைதிகம் கர்ம இந்த கர்மத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் கர்மம்னு சொன்னால் நாம் வந்து பண்ணுறத்துக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் புரியது தான் கர்மம் கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் சக்கியம் கர்ம வில்ஃபுல் ஆக்ஷன் எலோன் இஸ் கால்டு கர்மான்னு சொல்லுவார் சாதாரணமாக சில பேர் நினைக்கிறது உண்டு ஹயம் துடிக்கிறது கர்மம் மூச்சு விடுறது கர்மம் அது கர்மம் இல்லை அது தானாக நடக்கும் நம்முடைய வில்லு அது இல்லை இப்போ நான் வந்து இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் இன்னொரு மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் அர்த்தம் சொல்லாமல் இருக்கலாம் இதாக கதை பேசிட்டு இருக்கலாம் ஆக செய்யறதுக்கோ செய்யாமல் இருக்கிறதுக்கோ வேறு விதமாக செய்கிறதுக்கோ எது முடியுமோ நம்ம கண்ட்ரோலில் இது இருக்கோ அதுக்கு பேர் தான் கர்மான்னு பேர் ஏன்னா பாணினி சொல்கிறார் கர்த்தா ஸ்வதந்திரஹா கர்த்தா வந்து சுதந்திரம் அதனால் செய்யக்கூடிய கர்மம் வந்து நம்முடைய கையில் இருக்குது சாஸ்திரம் வந்து சத்தியம் வதாக சொல்வது தர்மம் சரியாக சொல்கிறது அதை ஃபாலோ பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் விபரீதமாக பண்ணலாம் வித்தியாசமாக பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆக நமக்கு வந்து சாய்ஸ் இருக்கு கர்மத்தில் நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு அதனால தான் கான்ஃப்ளிக்டும் இருக்குது எங்கே சாய்ஸ் இருக்கோ அந்த கான்ஃப்ளிக்ட்டு கண்டிப்பாக உண்டு எதை செய்கிறதுன்னு தெரியாது கல்யாணம் பண்ணிக்கிறதா சாமியாராக போகிறதா கான்ஃப்ளிக்ட்டு சாமியாராக போனாலும் எப்படிப்பட்ட சாமியாராக போகிறது அதுலேயும் இன்னும் கான்ஃப்ளிக்ட்டு முற்றோம் இது போனால் வேறு எங்கேயோ போயிடுது நல்ல ப இந்த கர்மச்சித்தான் லோக்கான் பரீட்சியை நிறைய லௌகிக கர்மங்களை பண்ணியிருக்கான் வைதிக கர்மங்களை பண்ணியிருக்கான் எதுக்குன்னா இன்பமாக வாழ்வதற்காக ஆனால் என்னாச்சுண்ணா நேற்றுக்கு சொன்ன மாதிரி துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராத தன்மை அடிமைப்படுத்தும் தன்மைங்கிற தோஷங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால யோசித்து பார்க்குறான் பரீட்சிய இந்த தோஷங்களை எல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்து ஒரு முடிவுக்கு வரான் என்னென்னா எத்தனை தான் லௌகிக கர்மங்களை பண்ணினாலும் எத்தனை தான் வைத்திக பண்ணினாலும் பூர்ணத்துவம் நிறைவு முழுமை திருப்திங்கிறத பெற முடியாது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான் இதுக்கு காரணமே ரொம்ப நாள் தர்மமாக வாழ்ந்தது காரணம் ஆக தர்ம சகாம தர்மானுஷ்டானம் அதனால நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்துக்கு ஹேத்துவே சகாம தர்மானுஷ்டானம் சகாம தர்ம அனுஷ்டானத்துக்கு காரணம் சாஸ்திரத்தில் இருக்கிற ஸ்ர்தாபக்தி ஸ்ர்தாபக்தி காரணம் மனுஷ ஜென்மா மனுஷன்மா இருக்கிறதுனால சாஸ்திரத்தில் ஸ்ரத்தாபக்தி இருக்குது சாஸ்திரத்தில் ஸ்ரத்தாபக்தி இருக்கிறதுனால சகாமதர்மாநுஷ்டானம் சகாம தர்ம அனுஷானினால பக்குவம் கிடைச்சு நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்தினால விவேக வைராக்கிய சித்தி விவேக வைராக்கியம் வந்து நன்றாக சித்தி ஆ நெர்வேதமாயா நெர்வேதம்னு சொன்னா சாஸ்திரத்துல வைராக்கியம்னு அர்த்தம் கீதையிலையும் கூட ஒரு இடத்துல கிருஷ்ணர் நிர்வேதம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு அர்ஜுனா எப்போ உன் புத்தியானது அவிவேகங்கிற மலத்தை கடக்க அழுக்கை கிடக்குமோ அப்போ நீ கேட்டதும் கேட்க வேண்டியதுலேயும் உனக்கு வந்து வைராக்கியம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்வார் எதா தேமோகலிலம் புத்திர்யதி தரிஷ்ய ததா தந்தாசி நர்வேதம் ஸ்ரோதவியஸ்ய அது வெறுமனை கேட்டது கேட்கப் போவது மாத்தமில்லை பார்த்தது பார்க்க போவது உகர்வது உகரப்போவது அனுபவித்தது அனுபவிக்கப் போவது எல்லாவற்றிலுமே என்ன ஆகும்னா எல்லாம் புதுசு புதுசாக வருவோம்ப்பா அப்புறம் கொஞ்ச நாள் அதுலேயும் வைர ஆக்கியம் புதுசாக செல்ஃபோன் ஒன்று வந்தது அதில் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சா அதுலேயும் ஆக்கணும் ஒட்டும் இல்லை தொந்தரவு அப்புறம் கொஞ்ச நாள் அதுலேயும் இது மாதிரி இன்னும் புதுசு புதுசாக என்ன வரப்போகுதோ தெரியாது எது வந்தாலும் கடைசியில் அது கதி என்னென்னா அது வேலை நமக்கு முதல்ல அது ஆசையாக போவோம் அப்புறம் மொதல் நாள் கழித்து விற்றுவோம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு ஒரு பழமொழியே இருக்குது எதை எதை அடைஞ்சாலும் அதுக்கு ரொம்ப நாள் அதை அதோடு நம்ம சம்பந்தம் வைக்க முடியாது சம்யோகாக விப்ரயோகாந்தாஹா என்று சாஸ்திரம் சொல்லுறது சம்யோகம்னா என்ன சேர்றது விப்ரயோகம்னா பிரியர் சேர்றதெல்லாம் பிரியறதுக்காகத்தானா எனி யூனியன் பிகம்ஸ் செப்பரேஷன் கடைசியில் அதுக்குரியதான் செய்யும் ஆகையினால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு காலப்போக்கில் வைராக்கியம் வந்து வேண்டாம்னு அப்புறம் ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குளை விழுந்து கொண்டே இருக்கும் ஆனால் தாய்மான் சொல்கிறார் ஒன்று பற்றி ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குளை விழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் மனதற்ற பரிசுத்த நிலைன்னா வைராக்கிய புத்தி வைராக்கிய புத்தியை கொடு வைராக்கியத்தினால கிடைக்கிற சுகத்துக்கு ஈடு என கிடையாது ஆனால் என்ன வைராக்கியம் ஞானத்தோடு இருக்கும் ஏதோ சாமியார் சொல்லிட்டாரேன்னு வேண்டான்னு வைக்கப்படாது உங்களுக்காக புரிஞ்சு வேண்டாம்னு சொன்னாத்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் புரியாமல் ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் விரும்பினா கஷ்டம் வரும்னு அதனால் வேண்டான்னு வச்சிருக்கேன் ஆசை இருக்குது இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு அது ரொம்ப நாள் இது விற்காது திரும்பவும் அது அட் அதுதான் அதனுடைய சௌகரியம் அதுவே என்னென்னா அது ஆக்கர்ஷண சக்தி அதுக்கு இருக்கு பெரிய பெரிய ஆளையும் ஒரு படாதபாடு எடுத்ததுங்கிற போது கீதையில் கிருஷ்ணர் சொன்னார் முயற்சி பண்ணுகிற புத்திசாலியை கூட இதை விட்டு வைக்காதுன்னு எகத்தோஹியப்பி கௌந்தேஜ புருஷஸ் இந்திரியாணி பிரமாத்தீனி ஹரந்தி பிரசவம் மனஹா பிடிச்செழுத்துன்னு போயிடும் அது ரொம்ப நாள் அந்த வைராக்கியத்தையே பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அஜான ஜன்ய வைராக்கியம் அவிவேக அஜான ஜன்ய வைராக்கியம் தற்காலிக வைராக்கியம் விவேகபூர்வக வைராக்கியம்னு வைராக்கியத்தையும் ஊனாக பிடிச்சிட்டாங்க இந்த குழந்தைகளிட்ட போய் நீங்கள் வந்து அதனுடைய விளையாட்டு சாமான ஏதோ ஒரு பொம்மையோ பணத்தையே வச்சுக்கிட்டு எது வேணும்னு கேட்டால் குழந்தை என்ன சொல்லணும் பொம்மை தான் வேணும்னு சொல்லு அப்போ குழந்தைக்கு வந்து பணம் வேண்டாங்கிற எண்ணம் வந்து வே பற்ற தன்மையாக அறிவு பணம் வேண்டான்னு அறியாமையினால் பணம் வேண்டான்னு சொல்லுவேன் விவரமாக இருக்குதுன்னா பணத்தை கொடு நான் வாங்கிக்கிறேன் இன்னும் நாலு பொம்மை மிச்சமும் வச்சுருப்பேன்னு சொல்லி ஆனால் குழந்தைக்கு அது தெரியாது அதனால் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் பொம்மையை கொடுங்கிறது ஆகா குழந்தைக்கு பணத்தில் இருக்கிற வைராக்கிய புத்தி அஜானத்தினால் ஏற்பட்டிருக்கிற வைராக்கியம் அப்புறம் அடுத்தது இன்னொரு விதமான வைராக்கியம் என்னென்னா அப்பப்போ வருவது இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் வந்து ஸ்மசான வைராக்கியம் பிரசூத்திகா வைராக்கியம் எல்லாம் யாராவது செத்து போயிட்டால் நமக்கு யாராவது செத்து போயிட்டால் அவ்வளோதான்ப்பா நான் காணாம முடிஞ்சு போச்சு என்ன இல்லை அப்படின்னு சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் வேதாந்தமெல்லாம் பேசுவார் ஏதோ அங்கங்கே கேட்டதெல்லாம் சொல்லுவார் நாங்கள் போனதுக்கப்புறம் குளிக்கிற போது ஒரு பக்கத்தில் கேட்பார் இந்த சொத்துல யாருக்கு எழுதி வச்சுருக்காரு அவ்வளோ அதுக்கு பேர் ஸ்மசான வைராக்கியம் சுடுகாட்டளவுக்கு தான் இந்த வைராக்கியம் வைராக்கியம்னா மனப்பான்மை அந்த நேரத்துக்கு வேண்டான்னு சொல்லுவார் இப்போ வந்து சுகர் வந்தாச்சு ஜிலேபி மைசூர் பாலாம் பார்த்தா ஆசியா தான் இருக்குது ஆனால் பார்த்த உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிற போதே தெரியும் என்ன பண்ணுறது இப்படி ஆகிப்போச்சு அதனால வேண்டான்னு சொல்கிறேன் எனக்கு ஆசை இருக்குது என்ன பண்ணுறது என்ன பாப்பம் பண்ணேனோ தெரியல அதை சாப்பிட முடியாது அப்போ வந்து அந்த நேரம் இருக்கிற அந்த அந்த வைராக்கியம் எல்லாம் என்னென்ன அறிவுபூர்வமான வைராக்கியமாக இயலாமையினால சரி வேண்டாம் நீங்களே வச்சு அப்படின்னு இதெல்லாம் வந்து தற்காலிக வைராக்கியம் கொஞ்சம் ஓவர் அந்த அது ஓவர் பவர் பண்ணாச்சுன்னா பரவாயில்லை சாப்பிட்டு இன்சுலின் போட்டுக்கலாம் தோணும் நல்ல இதெல்லாம் தாக்காலிக வைராகியம் விவேக வைராக்கியம்னா என்னென்ன இந்த மாதிரி இந்த மூணு தோஷம் நல்லா தெரியறது பார்த்தாச்சு ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் இல்லை பல ஜென்மம் எடுத்து பார்த்தாச்சு வேண்டாம்னா வேண்டாம் வேண்டவே வேண்டாம் சந்தேகமே கிடையாது எனக்கு வந்து இந்த சொல்ல முடியாது சந்தேகத்துக்கு சாம்பார்ங்கிற மாதிரி சந்தேகமாக இருந்தால் இது பண்ணி துவப்பா அப்படின்னு சந்தேகமே கிடையாது வேண்டின் உண்டாக துறக்க துறந்தமின் வீண்டி ஏற்பாடு பலன மாதிரி இன்பம் உண்மையாக வேண்டின் நன்றாக துறக்க அப்புறம் நமக்கு பரம ஆனந்தம் இல்லை இருக்கிற ஆனந்தத்துக்கு ஈடு என்ன கிடையாது விவேகத்தினால வந்தால் தான் நிற்கும் அதனால தான் அம்பா அம்பிகிட்ட விக்ஷை கேட்குற போது என்ன சொல்கிறோம்னா அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் திக்ஷாம் தேவி அம்மா தாயே பிக்ஷை போடு பிக்ஷை போட்டு எதுக்குன்னா டிவி பார்க்குறதுக்கு இல்லையா பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு சாஸ்திரத்தை படிக்கணும் சாஸ்திரத்தை படித்து ஞானத்தோடு இருக்கணும் வைராக்கியத்தை விரத்தி பண்ணிக்கிறதுக்காக நான் வாழ்கிறேன் நான் வாழ்கிறது எதுக்கு உலக இன்பங்கள் அனுபவிக்கிறதுக்காக இல்லை வைராக்கியத்தை விருத்தி பண்ணிக்கிறதுக்காக வாழ்கிறேன் தத்துவ ஜானத்தை பெறதுக்காக ஜீவிக்கிறேன் வைராஜ்யத்தை வளர்த்திக்கொள்வதற்காகவும் தத்துவ ஞானத்தை பெற்று அதில் நிலைத்திருப்பதற்காகவும் நான் திக்ஷை சாப்பிடுறேன் எனக்கு இந்த நோக சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக இல்லை அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் உறிந்து நான் வந்து அடல் வேண்டும் ஐந்தன் புல விடல் வேண்டும் வேற எங்கேயோ ஒரு இடத்துல சொல்கிறார் புலன் வென்ற காட்சியவர் அரண் வெகி அல்லவை செய்யார் புலன் வென்ற காட்சியவர் ஆக நம்ம வந்து இந்திரிய நிகிரகம் பண்ணுறது வைராக்கியத்தோடு இருக்கிறது இதை வந்து சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது நாள் ஆக ஆக நமக்கே என்ன ஆகும்னா பற்றெல்லாம் குறைஞ்சு அந்த பற்று குறையிறதுக்கு அனுகிரகம் ஆகும் அது நிலச்சி திடீர் திடீர்னு நடுவில் வந்து யாரையாவது பார்க்குற போது ஐயோ நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் போல் இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது சந்தேகமே இருக்கக்கூடாது நான் வந்து இந்த உலகத்தை வந்து நான் துறக்கிற பொழுது எனக்கு அதில் வந்து தெளிவோட துறக்கணும் தெளிவில்லாமல் துறந்தேன்னு சொன்னால் மறுபடியும் நான் அதில் சிக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆகையினால கடவுள்கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணி தான் இது அடைஞ்சாகும் அதனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா நிர்வேதமாயா நிர்வேதமாயாத்தின வைராக்கியத்தையே அடைவான் நாடாக அடங்கியதுக்கு பிறகு என்னாகும் இந்த பாருங்கள் இந்த வார்த்தை பார்த்து பிராமணா பிராமணன் அதாவது விவேகி கர்மச்சிதான் லோகான் பரீட்சிய கர்மத்தினால் அடையப்படும் உலக இன்பங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்து நிர்வேதமாயா மற்றற்ற தன்மையையே பெறுவான் அப்படின்னு முதல் வரி சொல்லிடு எப்படி பற்றற்ற தன்மையை பெறுகிறான்னா அதுக்கு ஒரு ஹேத்து சொல்லி மந்திரமே நாஸ்தி அகிருத்த கிருதேன இது காரணத்தேதோ நிர்வேதமாயா அக்ருதா கிருத்தேன நாஸ்தி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அக்ருதா கிருத்தேன நாஸ்தின்னு சொன்னால் அக்ருதாங்கிற பொருள் மோக்ஷம்னு பேர் நித்திய ஆனந்தம்னு பேர் அக்ருதா மோக்ஷான்னு பேர் அக்ருதா இஸ் ஈக்குவல் டு மோக்ஷா நித்தியானந்தகா இப்படின்னா போட்டுருக்கோம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்முடைய விருப்பம் என்ன துன்பம் இன்பம் நிறைவை தரும் இன்பம் நம்மை அடிமைப்படுத்தாத இன்பம் என்ன முதல்ல மூணு தோஷம் சொல்லியிருக்கோமே அதுக்கு எதிர்ப்பதும் சொல்லி பார்த்தா துன்பம் தராத நிறைவை தருகின்ற அடிமைப்படுத்தாத எண்ணம் அதாவது துக்கரகித்த சுகம் அப்புறம் என்ன பூர்ண சுகம் ஒப்பு உயர்வற்ற சுகம் நிரதிசய சுகம் சம்ஸ்கிருதத்தில் இது பேர் நிரதிசய சுகம் விஷயானந்தம் சாத்திசய சுகம் ஒப்பு உயர்வு உடையது நமக்கு ஈக்குவலாக எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்குது எத்தனையோ பேர்ட்ட பங்களா இருக்குது எத்தனையோ பேர்ட்ட ஆள் நெடுபடி நமக்கு மேலே நிறைய இருக்குது இதெல்லாம் சாத்திசயம்னு பேர் ரிலேட்டிவாக இருக்கே தவிர இது வந்து அப்சல்யூட்டாக கிடையாது ஆக நிரதிஷய சுகம் அப்புறம் என்னென்னா சுதந்திர சுகம் சுகத்தில் வந்து என்னென்னா நான் அந்த சுகத்துக்கு அடிமைப்படக்கூடாது சுதந்திரா நான் என்ன ஃப்ரீயாக விடணும் நான் அந்த சுகத்துக்கு அடிமை இல்லாதவனாக ஆகணும் இதுக்கு பேர் தான் அக்ருத்தகம் இந்த மந்திரத்தில் அக்ருத்தகான்னு இருக்கே அதுக்கு விவரத்தின்னு சொல்கிறேன் அக்ருத்தகான்னு சொன்னால் உண்டு பண்ணப்படாதது யாண்டும் இருப்பது தோன்றாதது மறையாதது அப்படின்னா அதுக்கு பொருள் கிருத்தகான செய்யப்பட்டது அக்ருத்தகான செய்யப்படாத உண்டு பண்ணப்படாதது ஆதிசங்கரர் கர்மத்தையும் ஞானத்தையும் பற்றி பேசும் பொழுது கர்மபலன் நான்கு விதம் என்று சொல்லுவார் கர்மபலன் நான்கு விதம் கர்மத்தினால் அடையக்கூடியது நான்கு விதமாக இருக்கிறது என்று சொல்லுவார் எதுக்கெல்லாம் கர்மம் வேணும்னு கேட்டால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத்துக்கு கர்மம் வேணும் அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஆப்பியம்னு பேர் இங்க் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இப்போ நான் கைலாசத்துக்கு போகணும் பதிரிநாக்கத்துக்கு போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் அது வந்து ஆப்பியம் அது கர்மபலம் அப்புறம் இல்லாத ஒன்றை உண்டு பண்ணுறதுக்கு பேர் கர்மபலம்னு அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் உற்பாத்தியம்னுக்கு இப்போ வந்து நெல்லை வந்து வெதை வெதைச்சி நெல் பயிரை உண்டு பண்ணுறோம் அதுக்கு பேர் உம் தோற்றுவிப்பது பேர் கர்ம பலங்கிறது இரண்டாவது வந்து தோற்றுவிக்கிறது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் செயல் புரிய வேண்டும் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதென்றால் செயல் புரிய வேண்டும் மூன்றாவதாக ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்ற வேண்டும் என்றால் செயல் புரிய வேண்டும் அது என்னன்னு கேட்டால் தயிரா மாற்றுறது இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணினாத்தான் அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் விகாரியம்னு பேர் ஆப்பியம் உத்பாத்தியம் விகாரியம் விகாரியம்னா ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்று அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டால் சம்ஸ்காரியம் தூய்மைப்படுத்துவது ஒன்று அழுக்காக இருந்தால் அதை தேய்ச்சி சுத்தப்படுத்துகிற மாதிரி தூய்மைப்படுத்துறது வேதத்தில் சொல்லியிருக்கிற மந்திரங்களைலாம் சொல்லி நமக்கு நிறைய சஸ்காரங்களை உண்டு பண்ணுறது இதுக்கெல்லாம் சம்ஸ்காரம் தூய்மைப்படுத்துறது ஆக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் செயல் புரிய வேண்டும் இல்லாத ஒன்றை உற்பத்தி செய்வதென்றால் செயல் புரிய வேண்டும் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்ற வேண்டும் என்றால் செயல் புரிய வேண்டும் அடுத்ததாக என்னென்னு கேட்டால் ஒரு தூய்மைப்படுத்துவதென்றால் செயல் புரிய வேண்டும் இந்த நாளும் நிலையான இன்பத்துக்கு ஒத்து வராதுங்கிறார் நிலையான இன்பம்னு சொல்கிற பொழுது நிலையான நித்திய ஆனந்தம் அடிமைப்படுத்தாத இன்பம் நிறைவான இன்பம் துன்பம் இல்லாத இன்பத்துக்கு இது பொருந்தாதுங்கிறார் சங்கராச்சாரிய ஏன்னா இது அடையப்பட்டால் திரும்பவும் அது இருந்து போ விலக விலகி வர அது மாத்திரமில்லை இது எல்லாமே ஒரு ஒரு காலத்தில் ஒரு இடத்துல நக நிகழ் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் பிரம்மம் அல்லது ஆத்மா அல்லது மோட்சம் மெய்ப்பொருள் அப்சல்யூட் ரியாலிட்டி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லீங்க இதெல்லாம் அடையப்படுற விஷயம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன்னா அது எங்கும் நீக்கம் வர நாம் எப்படி இப்பொழுது ஆகாயத்தை அடைய முடியாதோ ஆகாயத்தில் தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி இது அடையப்படுவதல்ல பரம்பொருள் அல்லது பிரம்மம் என்பது இல்லாத ஒன்று அதை உற்பத்தி செய்வதும் அது ஏற்கனவே இருக்கிறது அதை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை மற்றொன்றாக மாற்ற முடியாது ஏனென்றால் எல்லா பொருளுமாக அது காட்சி அளிப்பதால் அது ஆண்டும் தூய்மையாகவே இருக்கிறது அதை தூய்மைப்படுத்த அவசியமே கிடையவே கிடையாது அதனால அதுக்கு மாசுங்கிற மாசற்ற ஜோதி கிடையவே ஆக இந்த கர்மத்தினுடைய நாலு இதுவும் ஒத்து வராதனால கர்மம் இந்த நாலுக்குள்ள அடிஞ்சி போச்சு ஒன்றும் நீங்கள் எந்த கர்மம் பண்ணாலும் இந்த நாலுக்குள்ள தான் இருக்கும் ஒன்றும் ஆப்பியமாக இருக்கும் இல்லாட்டி உற்பாத்தியமாக இருக்கும் இல்லாட்டியும் சம்ஸ்காரியமாக இருக்கும் இல்லாட்டி விகாரியமாக இருக்குமே தவிர இந்த நாளை தவிர வேறு எதுக்கும் கர்மம் ஒத்து வராது நீங்கள் வேணா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் ஆதிசங்கர மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது பார்த்துங்க நீங்கள் பண்ணி பார்த்தோம் அதனால் என்னென்னா அக்ருத்தா கிருத்தே என்ன நாஸ்தி அடது அதாவது செய்யப்படாததை செயலால் அடைய முடியாது செய்யப்படாததை செயலால் அடைய முடியாது இது இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாம் விரும்புறது என்னது நிலையான துன்பமில்லாத பேரின்பம் ஒப்புயர்வற்ற பெயரின்பம் அடிமைப்படுத்தாத பேரின்பம் துன்பமில்லாத துக்கரகித ஆனந்த நிறதிசைய ஆனந்தகா ஸ்வதந்திரானந்தா நித்தியானந்த இதை அடைய முடியாதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு நியாயம் சொல்கிறேன் கேளுங்கள் அடைய முடியாது ஏன்னா அடையப்பட்டது திரும்பி போயிடுது அதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நல்லா புரியுறதாக பாருங்கள் எது நித்தியமோ அது உண்டாக முடியாது எது நித்தியமோ அது உண்டாக முடியாது அதுக்கு இன்னொரு நியாயம் சொல்கிறேன் எது நித்தியம் தத் சுவாபாவிகம் எது அனித்யம் தத் ஆதந்துக்கம் எல்லாம் ஒரே சம்ஸ்கிருத பதங்களாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் எது நிலைச்சிருக்கோ அது இயற்கையாகவே இருக்கிறது எது நிலை இல்லாததோ அது வந்து போகிறது தமிழில் ஆதந்துகத்துக்கு வந்தேறின்னு பேர் இதுக்கு உதாரணம் சொன்னால் தான் புரியும் சும்மா வெறுமன சொன்னால் புரிய எது நித்தியம் தத் சுவாபாவிகம் எது அரித்தியம் தத் ஆதந்துகம் இதுதான் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் நெருப்பு தண்ணியில் நெருப்பு இருக்குது நெருப்பு மேலே பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி வைக்கிறோம் தண்ணீரில் சூடு வர்றது தண்ணீரில் இருக்கிற சூடு வந்திருக்கு நெருப்புலேருந்து சம்பந்தத்தை பிரிச்சுட்டால் தண்ணீரில் இருக்கிற சூடு போயிடும் ஆக தண்ணீரில் இருக்கிற சூடு வந்தது போகக்கூடியது ஆக எது ஆ எது அனித்தியம் எது நித்தியம் தத் சுவாபாவிகம் எது அனித்தியம் தது ஆகந்தகம் இந்த இது உங்களுக்கு புரியும் தண்ணீரில் இருக்கிற சூடு சுடும் தன்மை ஆகந்தகம் வந்திருக்கு போயிடும் நெருப்பில் இருக்கிற சுடும் தன்மை அது வரலை அது போகலை நெருப்பு எப்பவுமே சூடாக தான் இருக்கும் ஹோட்டலில் போய் ஒருத்தன் கேட்டானா எது சூடாக இருக்குண்ணா நெருப்புன்னு நானும் அதனால் நெருப்பு நெருப்பு எப்பவுமே சூடாக தான் இருக்கும் அதனால் அது என்னதுன்னா அது வந்து சுவாபாவிக நெருப்பில் இருக்கும் சுடும் தன்மை இயல்பானது தண்ணீரில் இருக்கும் சுடும் தன்மை இயல்பானது அல்ல அது வந்தேறி அது போயிடும் ஆகினாலும் நம்ம அனுபவிக்கிற கர்ம இருக்கே அனித்யம் கர்மத்தினால் அனுபவிக்கிற சுகம் இருக்கே அனித்தியம் ஆனால் நித்திய சுகம் வராது போகாது இதுலேருந்து ஒரு உண்மை என்ன புரியணும்னு கேட்டால் நாம் நித்திய சுகத்தை தேடக்கூடாது நித்திய சுகம் ஏற்கனவே இருக்கணும் இல்லாத ஒன்றை வந்து நான் வந்து இல்லாத ஒன்றை நான் அடைஞ்சேன்னு சொன்னால் திரும்பவும் அது போகாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி அதனால் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுகிறது நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் நீ இன்ப வடிவமாகவே இருக்கிறாய் நீ ரொம்ப அழுது கொண்டிருக்கிற போதும் தத்துவமசீன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நம்மளோ அழோ அழுதுன்னு அழுகிறோம் கொண்டிருக்கிற போது சாஸ்திரம் சொல்லுகிறது நீ என்னத்துக்கு அனாவசியமாக அழுகிற ஏன் அறியாமையினால் அழுகிறப்பா நீ நித்திய புத்த சுத்த புக்த பரிபூர்ண சச்சிதானந்த சித்தனஸ்வரூபமப்பா என்னத்துக்கு அனாவசியமாக அழுகிற அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கேட்குறோம் நானே ஆனந்தமாக இருந்தால் நான் ஏன் ஆனந்தத்தை தேடி அலைகிறேன் சுவாமி அப்படின்னா இப்போ இந்த நியாயத்தை ஒத்துக்கிறியாப்பான்னு முதல்ல கேட்பேன் இந்த நியாயத்தை ஒத்துக்கிறியாப்பான்னு கேட்குறேன் அதை ஒத்துக்கிறான் எது வந்து எது வந்து எப்பவும் இருக்குமோ அது சுவாபாவிகமாக இருக்கும் நித்தியானந்தம் வந்து எனக்கு வேணும்னா நித்தியானந்தம் என் இயல்பாகத்தான் இருக்க முடியும் இல்லாட்டி இயல்பாக இல்லைன்னு சொன்னால் அது வந்து போயிடும் வந்து போகிற ஆனந்தத்துக்கு பேர் நித்தியானந்தம்னு சொல்ல முடியாது நான் விரும்புறது என்னது நிலையான ஆக நிலையான பேரின்பம் எனது நிஜஸ்வரூபமாகத்தான் இருக்கணும் வேற வழி கிடையாது சுவாமிஜி சாஸ்திரம் சொல்கிறதும் புரிகிறது நீங்கள் சொல்கிற நியாயமும் புரிகிறது ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் புரிஞ்சாலும் புரியாட்டாகும் ஏன்னா எனக்கு அடுத்தபடியாக போகணும் இல்லையா படிப்பு காடத்தை சொல்லிட்டு போகணும் ஆக ரெண்டும் புரியுது அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை நானே ஆனந்தமாக இருந்தேன்னு சொன்னால் நான் ஏன் சுவாமி ஆனந்தத்தை தேடல அப்படின்னா அப்போ சாஸ்திரம் சொல்லுகிறது அதுதான் இப்போ அறியாமையில் பேரு இப்போ நீங்கள் இதை ஒத்துக்கின்றீங்கள அதாவது நானே இன்பமாக இருக்கிறேன் லாஜிக்கலாக புரியறது சாஸ்திரப்படி புரிகிறது ஆனால் அதை வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியல தெளிவாக புரிஞ்சுக்க முடியலை அதுக்கு காரணம் என்னென்னா அஜானம் இப்போ இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுது இனிமே தேட வேண்டாமே அதை அடி அடைய வேண்டாமே வேண்டாம் இப்ப என்ன பண்ணணும் ப்ராப்ளம் என்னது முதல்ல அடையணுங்கிற எண்ணம் இருந்தது இப்ப என்ன இருக்கு அது ஏற்கனவே இருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு வித்தியாசம் புரியறதா முதல்ல ரொம்ப வருஷமா பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி என்னன்னா நிலையான பேரின்பத்துக்கு படாத பாடு வட்டம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா அதெல்லாம் வந்து கிடைக்காது அது ஏற்கனவே நீயா தான் இருக்கேன்னா இப்ப என்னாச்சு அடையணுங்கிற எண்ணம் போயாச்சு நான் நிலையான பேரின்பத்தை அடைவதற்காக யாகங்கள் செய்ய வேண்டியதில்லை நிலையான பேரின்பத்தை அடைவதற்காக தியானமும் கூட செய்ய வேண்டியதில்லை ஏன்னா தியானம் பண்ணால் என்ன வரும் ஞானம் வந்துடுமா என்ன கண்ணை மூடி உட்கார்ந்தா எப்படி ஞானம் வரும் கண்ணை மூடி உட்கார்ந்தா எப் ஞானம் வருங்கிறதுக்கு என்ன கேரண்டி கண்ணை திறந்துருக்கிற போதே நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்கிறது நிறைய அப்படி இருக்கிற போது கண்ணம் மூடின்றிருக்கிற போது இல்லை சும்மா அப்படியே கண்ணை ஓடிக்கிட்டு இருந்தால் தானாக வரும் அப்படிலாம் வராது ஏன்னா தியானமே தியான ஞானத்தை கொடுக்குங்கிறதுக்கு எந்த சாஸ்திரத்துலேயும் பிரமாணம் கிடையாது தியானம் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மனசுக்கு ஏதோ ஒரு சில சக்திகள்லாம் வருமே தியானம் மனசு வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடி பிரமாணம் கிடையாது மனசு பிரமாணம்னு சொல்ல முடியாது மனசுனால சில கருவிகள் துணை கொண்டுதான் ஞானம் பெருமே தவிர மனம் மனம் நேரடியாக தானாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உடையது கிடையாது நான் சொல்ல சாஸ்திரம் தான் சொல்லியது இதுக்குன்னே ஒரு பெரிய ஆராய பிரமாண சாஸ்திரம்னே பேர் தர்க்க சாஸ்திரம் முழுவதும் அதுதான் சொல்லியது அல்ல தியானத்தினாலையும் ஞானம் பெற முடியாது இந்த வெளியில் கர்மங்களையெல்லாம் பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணினாலும் பெற முடியாது அப்போ என்ன பண்ணுறதுன்னா தியானம் பண்ணினாலும் பெற முடியாது பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணினாலும் பெற முடியாது என்ன தான் பண்ணுறது இப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எனக்கு ஞானம்தான் வேணும் கர்மம் தேவையில்லை ஏன்னா கர்மத்தினால் அடைய முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு ஏன்னா அது ஆப்பியம் உற்பாத்தியம் சம்ஸ்காரம் விகாரியத்தில் வராது இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்குதான் அடுத்தவரி தத் விஜயான சகுருமே கச்சே அந்த விஜய அந்த ஞானத்தை பெறுவதற்காக அதை நன்றாக தெரிந்து கொள்வதற்காக அவன் தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும் அதனால நானே கண்ண மூடி உட்கார்ந்துகிட்டு அப்படியே கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ண முடியாது ஏதோ அரைமுறையா நாலு புத்தகத்தை பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நாய் வாய் வச்ச மாதிரி பார்த்துட்டு அது மாதிரி வந்து எதோ கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து தான் வராது இப்படியே நான் உட்காந்து கொண்டு நான் யார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் யாருன்னு ட்ரை பண்ணுறேன் எப்பேற்பட்டவன் நான் தான் ஏற்கனவே அஜ்ஞானம் இருக்குது நான் கண்ண மூடி உட்காந்து தான் நல்லா தெரியுமே தவிர எப்படி ஞானம் வரும் நான் யாருன்னு கண்ணை மூடி உட்காந்தா ஞானம் வராது ஏன்னா எனக்கு ஏற்கனவே எனக்கு அஜானம் இருக்குது அக்ஞானம் இருக்கிற எங்கிட்ட நானே எங்கிட்ட தேடி கேட்டேன்னா என்னோட எனக்கு எப்படி அஜ்ஞானம் போகும் ஏற்கனவே அஜ்ஞானம் நீங்கி ஞானம் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போனால் தான் எனக்கு ஞானம் கிடைக்கும் அதான் சுலபமும் கூட இது அனாவசிய பிரயத்தனம் அது மாத்திரம் இல்லை அப்ரயோஜன பிரயத்தனம் வேஸ்டாக போகிற பிரயத்தனம் முல்லா நசூருதியின் பிரயத்தனம் மாதிரி அந்த மெழுகு வற்றி வச்சு பெரிய அண்டா வச்சு அதில் வந்து தண்ணி பாலை தண்ணி ஊற்றினா காய்ச்சி எப்போ முடிக்க முடியாது காய்ச்ச முடியுமா இது பண்ண பிரயத்தனம் தான் பண்ணுறார் ஆனால் அது காய்மான்ன அது எந்த ஜென்மாவில் காய மெழுபத்தி அணைஞ்சு போயிடு அது சூடாகாது அது மாதிரி இந்த நாமளாக முயற்சி பண்ணுறதுங்கிறது பெரிய தப்புன்னு நான் சொல்லலை சாஸ்திரம் முழுவதும் சொல்கிறது கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை அறிந்து கொள் பரம்பரை பரம்பரையாக இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குற பரம்பரை இருந்து கொண்டிருக்கிறப்பா இருக்கிறதப்பா குரு பரம்பரை இது நானே கண்டுபிடிக்க போகிறேன் இந்த குருமார்களையெல்லாம் நம்ப போகிறதில்லை இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஏமாத்துறாங்க ஆகையினால எந்த குருவையும் நான் ஒத்துக்க போகிறதில்லன்னா தீர்காயுஷ்மான் பவா ஒன்றும் சொல்ல முடியாது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிற ஆளாக போய் நீ ஒத்துக்கத்தான் வேணும்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்கிறதுனால ஒத்துக்கிடுவாரா இது அவருக்காக புரியணும் அவருக்கா புரிஞ்சு நான் என்ன சொல்கிறது என்னுடைய என்னுடைய சுய புத்தியை கொண்டு புத்தியை கொண்டு உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது சிற்றறிவு சில்நாள் பல்வினி சிற்றறிவு நேற்றுக்கு அது ஓப்பத்தலை போடின்னு சொல்லிட்டேன் மாற்றி சொல்லிட்டேன் கற்க கசடருங்கிற பகுதியில் இருக்கு அந்த குரலுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டு ஆனால் இப்போ ஏற்பட்ட சிற்றறிவுடைய நமக்கு எப்படி தானா ஞானம் வரும் அதனால விஜயானார்த்தம் ஒரு மேலெழுந்த வாரியா மேதா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் விசேஷ ஞானார்த்தம் நன்றாக தெரிந்து கொள்வதற்காக ஆதிசங்கரர் சொல்றார் குரு விட்ட போனால் ஞானம் பெறுவது எளிது அந்த ஞானம் நெனைச்சி நிற்கும் சம்பிரதாயம் தெரிந்து கொண்டால் சம்பிரதாயம்னு சொன்னாலே சமயக்கு பிரதீய நன்றாக தெய்வீக சக்தியோடு கொடுக்கப்படுவது அதனால அதுக்கு பேர் சம்பிரதாயம்னு சமையக்கு பிரதீயத்தே இத்தி சம்பிரதாய முறையாக கொடுக்குறாங்க ஆனால் தத்து விஜானார்த்தம் அதை நன்றாக தெரிந்து கொள்வதற்காக எங்கேயோ வேகா இருந்தா கூட தெளிவில்லாமல் படிச்சிருந்தா கூட செகண்டரி நாலெட்ஜ் இருந்தா கூட ஆபாத்த ஜானு சம்ஸ்கிருத்துல சொல்லும் அப்படி இருந்தா கூட நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக நல்லா படித்த குருக்கிட்ட சொல்கிற போதே குரு சொல்கிற போதே காம்பிட்டன்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க அதாவது அவர் சொல்கிற அவருக்கு கன்விக்ஷன் இருக்கணும் நானும் உன்ன மாதிரி ஒரு சாதகம்தான் அப்படின்னாருன்னு வச்சுங்களேன் நானும் உன்ன மாதிரி ஒரு சாதகம்தான்ப்பா இன்னும் நான் எனக்கு அது தெரியலன்னா அவரை விட்டுவிடணும் நமக்கும் இடங்கள் அவருக்கும் இடங்கள் ஆகியனால நல்லா எந்த என் தான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவர்கிட்ட தான் போய் கேட்கணும் பாடம் கேட்கணும் அவருக்கு அவருக்கே கன்விக்ஷன் தகராறு இருந்ததுன்னு வச்சுங்க நமக்கு எப்படி அவர் ஜானத்தை கொடுக்க முடியும் டாக்டர் வந்து ஒரு மருந்தை வந்து இதை தான் நேற்று தான் கொடுத்துட்டு போயிருக்கான் ரெப்ரஸன்டேட்டிவ் நான் உங்கள்கிட்ட தான் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அது மாதிரி ஆகிடப்பட அவர் வந்து இது கண்டிப்பாக சரியாகும் நல்லா இது பண்ணப்பட்டிருக்குன்னு உறுதியாக சொல்லினா தான் நமக்கு இது பண்ண முடியும் நமக்கும் அவர்கிட்ட பரிபூர்ண நம்பிக்கை வேணும் அவருக்கும் நமக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு சக்தி இருக்கு கோ குருகு பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகாவில் ஆதிசங்கரர் குரு என்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அதுக்கு பதில் சொல்கிறார் அதிகத தத்வகா சிஷ்யஹிதம் சர்வதா சர்வதா சிந்தையதி அப்படிங்கிறார் அதனுடைய பொருள் தத்துவத்தை நன்றாக தெரிந்தவர் எப்படியாவது சிஷியனுக்கு புரிய வைக்கணுங்கிற முயற்சியோடு நன்றாக தெரிந்து கொண்டவர் அதாவது சாஸ்திரம் படிக்கிறது வேறே சொல்லி கொடுக்கறது வேறு சிஷ்யனுக்கு நம்ம எனக்கு எனக்கு என்ன தெரியணும்னு உங்களுக்கு தெரிகிறது முக்கியம் இல்லை உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம் சாமியார் நிறைய படிச்சிருக்கார் திருக்குறள் சொல்கிறாரு கீதை சொல்கிறாரு அது சொல்கிறார் நான் நிறைய படிச்சுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சும்மா ஆளும் சொல்லிட்டு போகலாம் அவ்வளவு அதில் ஒன்றும் பெரிய புகழில் என்ன இருக்குது உங்களுக்கு என்ன கிடைச்சிது நீங்கள் வந்து இங்கே இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் காலையில் ஆறு ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இங்கே இருந்து இல்லாமல் வந்து வந்திருக்கோம் என்ன பிரயோஜனம் நம்ம அடைஞ்சோங்கிறது தான் முக்கியம் சுவாமியாருக்கு என்ன படிச்சுருக்கார் என்ன பாடம் தெரியுங்கிறது தாற்பயமில்லை நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன தெரிய வைக்கணும்னு நினைக்கிறது தான் நான் எனக்கும் முக்கியம் அதுக்கு நான் இதெல்லாம் கையாளலாம் ஆனால் நோக்கம் என்னென்னா அதிகத தத்வகா சிஷ்யஹிதம் சர்வதா சிந்தையதி சிஷியனுக்கு நன்மையையே எப்பொழுதும் நினைப்பவர் எப்படியாவது அவனுக்கு நன்மையை செய்யணும்னு நினைப்பவர் சர்வதா சிந்தயதி சர்வதா சர்வதா சர்வதானா எப்பொழுதும் நர்த்தம் சர்வதானா எப்படியாவது அர்த்தம் சீடனுக்கு எப்பொழுதும் எப்படியாவது நன்மையை செய்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர் தான் ஆக பாடம் சொல்லி கொடுக்குற முறை தெரிஞ்சுருக்கணும் அவருக்கு நல்ல கன்விக்ஷன் இருக்கணும் அவருடைய லட்சணத்தை இன்னொரு இடத்துல சொல்லுகிறது விவேக குரு என்பவர் எப்படி இருக்கணும்னா நல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கணும் சந்தேகமெல்லாம் இருக்கக்கூடாது இருக்கு அவர் ஒருத்தர்கிட்ட சிஷ்யனாக இருந்திருக்கணும் முதல் லக்ஷணம் நானே முதல் குரு எனக்கு மேலே குருவே கிடையாதுன்னு சொன்னால் அந்த ஆளை துஷ்டனை கண்டா தூரம் விலகுன்னு சொல்கிற பழமொழியை பத்து சொல்லணும் சொல்லிவிட்டு தூரத்தில் போயிடும் அதனால் வந்து நான் தான் முதல் குரு நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவரை பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுவேன் மெஜாரிட்டி பீப்புளுக்கு இதெல்லாம் பொருந்தாது ஆகினால என்ன பண்ணணும்னா தன்னுடைய குருவை ரொம்ப ஸ்ரத்தாபக்தியோடு சொல்லணும் அவரும் அவருக்கு அதே கதை தான் அவரும் அவரோட குரு அவருக்கு அவரோட குரு இப்படியே கடைசியில் ஆதி குரு சாட்சா தட்சிணாமூர்த்தி தான் குரு பரம்பரை பாரம்பரியம் அப்படின்னு ஒன்று இருக்கு குரு மரபு இல்லை குருகிட்ட போய் தான் ஞானம் பெறணும் ஸ்ரோத்ரியகா விவேக சூடாமணி குருவுக்கு சொல்கிற லக்ஷணத்தை சொல்கிறேன் ஸ்ரோத்ரியகா சாஸ்திரம் படிச்சிருக்கணும் அவருஜினகா பாபம் செய்யாதவராக இருக்க வேண்டும் அவருஜினக அகாமகதா ஆசையினால் கொல்லப்படாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த உலக ஆசைக்கும் மயவிடக்கூடாதுன்னு அர்த்தம் அகாமகதா ஸ்ரோத்ரியா அவருஜினகா அகாமகதா பிரம்மவித்தமகா பிரம்மத்தை தெரிஞ்சிருக்கிறதுல நல்ல தெள்ள தெளிவாக புரிஞ்சவராக இருக்கணும் அது எப்போ தெரியும்னா நமக்கு சொல்லி போகிறவ புரியும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற போதுதான் அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் ஞாபகம் சாஸ்திரம் சொல்லி இருக்குது பிரம்மவித்து சொல்லியிருக்கு பிரம்ம வித்துனா பிரம்மத்தை அறிந்தவர்களுள் சிறந்தவராக இருக்க வேண்டும் எனவும் அப்படி இப்படி வேகால்லாம் சொல்லக்கூடாது தெளிவா எந்த எந்த கருத்தை அவர் உபதேசம் பண்றாரோ அதுல அவர் ஆழ்ந்திருக்க பிரம்மன் பிரம்மத்துல ஒடுங்கினவர் எப் மனசு எப்பவும் சர்வதா என்னன்னா மானச சஞ்சரே பிரம்மணி மானச சஞ்சரே அப்படி மனசு எப்பவும் பிரம்மத்திலேயே ஒடுங்கி இருக்கணும் எப்படி இருக்கணும்னா அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லியது அமைதியாக இருக்கிறவர் எப்படின்னா விறகு கட்ட இல்லாத நெருப்பு போல நெறிந்தன இவ அனலஹா ஸ்ரோத்ரியோஜினோ காமஹதோயோ பிரம்ம வித்தமஹா பிரம்மணு பரதாந்தோ நெருந்தனை வா நலகா என்று விவேக சூடாமணியில் குருவுக்கு லக்ஷணம் சொல்லியிருக்கு குரு என்பவர் இப்படிப்பட்டவராக இருக்கணும் ஆனால் நமக்கு வந்து முதல்ல குரு எப்படி இருப்பார்னு தெரியாது நம்ம தான் இந்த லக்ஷணமெல்லாம் இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு நம்பி போகணும் அப்புறம் அவர் பண்ணுற உபதேசத்தை வச்சு தான் நமக்கு அவர்கிட்ட பக்தி கூடவோ இல்லாமல் போவோ செய்யும் நம்ம ஏதோ நம்பி போகிறோம் டாக்டர்னு சொல்கிறாங்க இந்த டாக்டர்கிட்ட போங்கிறாங்க ஊரில் இருக்கிறவங்களாம் நிறைய டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுறாங்க நமக்கு ஒரு வியாதி வந்தாச்சுன்னா இருபத்தஞ்சு பேர் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட தான் நம்ம போக முடியும் அந்த டாக்டர்கிட்ட அவங்க சொல்கிற போது நமக்கு கன்விக்ஷன் இருக்கணும் அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் சொல்கிறது அந்த டாக்டர் வேலை எனக்கு நம்பிக்கை பூர்ணமாக இருக்கணும் நம்பி நான் செஞ்சு எனக்கு நோய் குணமாகலேன்னு சொன்னால் அந்த டாக்டர்கிட்டையே சொல்லிவிட்டு நான் இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்ட்டு போகணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்கிட்டே போய் கேட்பாங்க என்னென்னு நீங்களே கண்டுபிடிங்க டாக்டர் தான் யாதி அவர் டாக்டர் கேட்குறார் இவர் சொன்னால் நீங்களே கண்டுபிடிங்க அவர் சீட்டு எழுதி கொடுத்துட்டார் வெட்டினரி டாக்டர்கிட்ட போன என்ன ஆடு மாடு கோழிக்கு வேணால் சொல்ல தெரியாது இவருக்கு என்ன ப்ராப்ளத்தை சொல்ல வேண்டாம் ஆஹா குரு நம் மந்திரே தீர் ட்விஜே தேவே தைவ் பேஷஜே குரௌ யாதி பாவனாயசிர்வத்தி நாம் ஜபிக்கிற மந்திரம் நாம் குளிக்கக்கூடிய புனித ஜலம் வெங்க நதி காவேரி நதி அதில் மந்திரே தீர்த்தி பிராமணன் தைவ் ஜோஸ்யன் பேஷஜே வைத்தியர் குரவு குரு ஆறு பேர் சொல்லு மந்திரே தீர்த்தே திஜே தேவே தெய்வ கடவுள் தேவே தெய்வக்யர் மேஷஜே வைத்தியர் குரவ் குரு இந்த ஏழு பேர்கிட்டையும் யாதிருஷி பாவனா எஸ்ய எவ்வளவு நமக்கு நம்பிக்கை இருக்கோ சித்திர்பவதி தாதிஷி அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பிரயோஜனம் ஏற்படும் ஒரு ஸ்லோகம் சொல்லு நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு குரு சொல்கிறில்லை பாதியை நம்புமே பாதியை நம்ப மாட்டேன்னு சொன்னேன் எப்படின்னா பாதி ஞானம் தான் வரும் முழு ஞானம் வராது எல்லாம் குருக்கிட்ட போயாகும் குரு அவசியம் ஃபிசிக்கலாக நம்ம காலத்தில் வாழ்கிற குருவாக இருக்கணும் ஏன்னா எந்த குரு குருவுக்கெல்லாம் குரு தட்சிணாமூர்த்தி தானே நான் அவர்கிட்டயே போய் ஞானத்தை பெறேன்னா அவர் என்ன சொல்லுறார்னா நான் தான் இவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அப்படின் அதனால சூழ சரீரம் நம்ம வந்து முந்தி இருந்த இப்போ இருக்கிற டாக்டருக்கு முந்தி ஒரு டாக்டர் இருந்தார் அவர் ரொம்ப பிரசித்தமானவர் அவர் தொட்டாலே எல்லாம் குணமாயிடும்னா அந்த டாக்டரை ஃபோட்டோ வச்சுன்னா குணமாயிடுமே இப்போ இருக்கிற டாக்டர்கிட்ட தான் போய் ஆகும் ஏற்கனவே இருந்த டாக்டர்னா என்னோடய குருவுக்கு குருவை குருவை போய் நான் பார்க்க முடியுமே என் குரு தான் எனக்கும் முக்கியம் என்னோடய குருவோடய குருக்கிட்டே எனக்கு மதிப்பு இருக்கு ஏன்னா அவர் என் குருவுக்கு குரு அவ்வளோதான் அதனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் இப்போ நம்மளை மாதிரி உடம்பு தாங்கி வந்து நம்மக்கிட்ட நம்ம க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகிற குருநாதர் அவசியம் ஃபிசிக்கல் பாடியோடு இருக்கணும் நம்மளை மாதிரியே அவரும் பேசணும் நம்ம கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அவர் தெரிஞ்சு பேசணும் அப்பேற்பட்ட குருவை நாடி செல்ல வேண்டும் தத் விஞ்ஞானார்த்தம் அதை தெரிந்து கொள்வதற்காக அதை தெரிந்து கொள்வதற்குன்னா அந்த சித்தமான வஸ்துவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இன்னொரு வார்த்தைக்கு போகிறேன் ஏன்னா நித்தியமா நித்தியானந்தம்ங்கிறது ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு பேர் அது சித்தமாக அது சாத்தியம் அது சித்தம் இப்போ லக்ஷ்மி சுந்தரம் வந்து நமக்கு சித்தமாக இருக்குது நம்ம வீடு இனிமேல் கிளாஸ் முடிஞ்சோடனே சாத்தியமாக இருக்குது அந்த வீட்டுக்கு போனோன்னா வீடு சித்தம் ஆகிடுறேன் ஆக அதே மாதிரி நான் நித்தியானந்த ஸ்வரூபங்கிறது சித்தமாக இருக்குது நான் பரமானந்த ஸ்வரூபங்கிறது சித்தமாக இருக்குது சித்தமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கத்தான் வேணும் இப்போ ஆகாஷம் நமக்கு சித்தமாக இருக்குது நான் வந்து திடீர்னு இங்கே உட்கார்ந்துருக்கிற போதே லக்ஷ்மி போகணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா சுவாமி நீங்கள் லக்ஷ்மி சுந்தரஹாலுக்கு போக தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்கள் அது சித்தம் சித்தமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதா வேணும் அதில் சங்கராச்சாரியார் ஒரு இடத்துல சொல்லுகிறார் சாத்தியம் சேத் கர்த்தவியம் சித்தம் சேத் ஞாத்தவ்யம் அடையப்பட வேண்டுமானால் கர்மம் செய்ய வேண்டும் இருப்பதானால் தெரிந்து கொள்ள வேண்டும் சித்தமாக இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்லுவாங்க நம்முடைய கழுத்துலயே நகையை போட்டு திடீர்னு அது இங்கே மேலே போயிடும் சடனாக பார்த்தா காணாது ஐயோ ஐயோ காணுமே காணுமே நம்ம தேடிகிட்டே இருப்போம் கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு காரணத்துக்கு குளிரவு அது கிழவு ஓ கழுத்திலே இருக்கா அப்படின்னு அதை போட்டுக்கொண்டே நம்ம அது தேடி இருக்கும் அதனால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் கண்ட சாமீக்கரன் நியாயம்னே பேர் இதுக்கு கழுத்துலையே மாலையை போட்டுக்கொண்டு இந்த மாலையை காணாமல் போன மாதிரி அப்புறம் அது கிடச்ச மாதிரி கிடையாது கிடையாது அது சி பிராப்தசிய பிராப்திகி சித்தசிய சித்திகி ஏற்கனவே அது இருக்குது இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஆக இருக்கிறத தெளிவாக தெரிய வைக்கிறது தான் குருநாதனுடைய வேலை ஆக தத் விஜானார்த்தம் விசேஷ ஜானார்த்தம் குருமேவ அபிகச்சேத் குருவையே நாடிச் செல்ல வேண்டும் அவன்தான் குருவை நாடிச் செல்ல வேண்டும் யார் வைராக்கியம் உடையவன் தான் நாடிச் செல்ல வேண்டும் அவன் நாடி சென்றுதான் ஆக வேண்டும் சகா ஏவ அபிகட்சேத் சகா குரும் ஏவ அபிகச்சேத் ஏவ அவன் சென்று தான் ஆக வேண்டும் குரு இல்லாமல் குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை பழமொழியே இருக்குது குரு கிட்ட போனால் சுலபமாக நம்ம பத்து வருஷமாக மண்டையை உடைச்சுட்டு இருக்கிறதுனால அவர் சர்வசாதாரணமாக அனாயாசமாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் நம்மளை அது இது இவ்வளோ எளிமையாக இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணும் அது ஏன்னால் அது எப்போவுமே எளிமையாக தான் இருக்குது நம்ம அதை கடினமாக கற்பனை பண்ணிக்கிட்டு கடினமாக கற்பனை பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை எளிமையாக இருக்குதுன்னு சொன்னால் அது அறியாமல் தான் அதனால் அது எப்போவுமே எளிமையாகத்தார் சொல்லப்போனால் ஆதிசங்கரர் பகவத்கீதையில் சொல்லுகிறார் உலகத்திலேயே மிக சுலபம் ஆத்மஜான்கிறது ஆத்மஜானம் அது நமக்கு நம்ம மனசெல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக போயிட்டதுனால அது கடின மாதிரி தோன்றுகிறது உண்மையிலேயே அது மிக மிக எளிது மற்ற பொருளையாவது ரொம்ப கடினம் தன்னை அறியிறதுங்கிறது கடினமே கிடையாது என் உடம்பு அறிகிறது கூட கடினம் ஏன் மனசு அறிகிறது கூட கடினம் ஏன் புத்தி அறிகிறது கூட கடினம் ஆனால் என்ன அறியிறது கடினம் இல்லை சொல்லப்போனால் மிக மிக மிக மிக எளிது ஆனால் நம்ம மனசு வெளியிலயே புறநோக்கிலேயே போனதுனால இது ரொம்ப கடினமாக தோன்றுது ஐயே மெத்த சுலபம் ஆன்ம வித்தை ஐயே மெத்த சுலபங்கிற பாட்டு ஐயே மெத்த கடினம் ஆன்ம ஐயே மெத்த கடினம் பிரம்மஜானம் அல்லது ஆத்மஜானம் இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா வைராக்கிய புத்தி உள்ளவனுக்கு ரொம்ப சுலபமான வைராக்கியம் இல்லாத காரணத்தினால தான் கஷ்டமாக தோன்றுறானார்த்தம் ச குருமேவ அதிகச்சி இந்த குருன்னு வந்து நமக்கு இன்னொரு இடத்துல ஆதிசங்கரை சொன்னார் ரொம்ப நிறைய சாஸ்திரம் படித்தவனாக இருந்தாலும் இந்த சம்பிரதாயம் தெரியலேன்னு சொன்னால் அவனை வந்து முட்டாள் கிட்ட எப்படி போக மாட்டே இப்படி போகாதேங்கிறார் சாஸ்திரோப்பி சா சுவாத்திரியான பிரம்மாநேஷனம் ந குறியா சாஸ்திரம் வேதாந்தத்தை தவிர மற்ற சாஸ்திரம் படிச்சிருக்கான்னு கிராமர் படிச்சிருக்கான் லாஜிக் படிச்சிருக்கான் வேற அதர் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கான் ஆனால் வந்து அதனால் எனக்கு இதை படிக்கிறது சுலபம்னு நினச்சி படிச்சுடக்கூடாது சாஸ்திரஜோப்பி சாஸ்திரம் படித்தவனாக இருந்தாலும் சுவாத்திரியன தானாக பிரம்மாநேஷனம் பிரம்மத்தை தேடுவதை அறிந்து கொள்வதற்கான முயற்சியை செய்யக்கூடாதுவாதந்திரியன பிரம்மாநேஷனம் நகுறியா இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் அசம்பிரதாய் மூர்க்கவது உபேஷணீயா சம்பிரதாயம் தெரியாதவனை சமமாக ஒதுக்கி தள்ள வேண்டும் இப்படியெல்லாம் ஏற்கனவே காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு ரெண்டும் இருக்குது இந்த மாதிரி ஒரு ராங் டீச்சிங்கும் இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஒரு நியாயமான உண்மையான டீச்சிங்கும் இருந்துகிட்டு இருக்கு பாவம் ஜனங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியாது மாயையோட மகிமை அப்படி வச்சுருக்கோம் உலகத்தில் நம்ம புண்ணியம் இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும் துர்லபம் திரையமே வைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷியத்துவம் முமுக்ஷுத்வம் மகா கடவுளுடைய அருள் இருந்தால் தான் மூணு கிடைக்கும் ஒருத்தனுக்கு ஒரு ஜீவனுக்கு இறைவனுடைய அருள் இருந்தால்தான் உயிருக்கு மூன்று விஷயங்கள் கிடைக்கும் ஒன்று என்னன்னு கேட்டால் மனித பிறவி மனித பிறவி கிடைச்சவங்களுக்கெல்லாம் முக்தியில் நாட்டம் வர்றதில்லை அவங்களுக்கு புக்தியில்தான் நாட்டம் புக்தினா என்ன பணம் பதவி புகழ் வீடு வாசல் மனைவி உற்றார் சுற்றத்தில் தான் அவங்களது நாட்டமே இருக்கு ஆனால் யாருக்கும் மோக்ஷத்தில் விருப்பம் வர்றது கிடையாது ஆக மனித பிறவி கிடைப்பது அரிது அப்படியே மனித பிறவி கிடைத்தாலும் முக்தியில் நாட்டம் வருவது அரிது அப்படியே நமக்கு முக்தியில் நாட்டம் வந்தாலும் சரியான குரு கிடைப்பது அறிது வழிகாட்டி சரியான குரு கிடைக்கிறது குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழியில் விழுமாறேன்னு ஒரு பாடலை பாடினார் திருமூலன் அதனால் சரியான குருவை நாடி போகணும் அந்த காலத்திலேயே சத்குரு அசத்குருன்னு இருந்துருக்கு இல்லாட்டி ஏன் திருமூலர் பாடுறார் அப்படி சத்குரு நெறி அசத்குரு நெறி அப்படின்னே திருமந்திரத்தில் ரெண்டு பிரிவுகள் இருக்கு ஆகையினால் குரு வந்து பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு நல்ல குருவை கொடு எனக்கு மோட்சம் கிடை மோட்சத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதே ரொம்ப அபூர்வம் அப்படியே தப்பி தவறி வந்துவிட்டாலும் வழி சரியில்லாமல் போய்டும் ஒருத்தர் இதனாலேயே மறும்பார் மோற்றும்பார் அதனால வரும்பார் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தால் முடிவே கிடையாது யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் தோணும் சாமியார் அவங்களெல்லாம் கேலி பண்ணுறாரு போல் இருக்குன்னு தோணும் நான் அதுக்கெல்லாம் இறங்க தயாராகல நீங்களே ஒப்பிட்டு பார்த்துங்க வந்து என்ன நிறைய இருக்குது சமாஜ்காரம் எதை நம்ம எந்த வழியில் போனால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் சுவாமி நான் இந்த இயக்கத்தில் இருக்கேன் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லது அது உங்கள் மனசுக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் ஆனால் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு நமக்கு வந்து நம்ம மனசில் அமைதியாக இருக்கிறது போலியாக உண்மையாங்கிறது யாரால் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு தான் தெரியும் ஆனால் வேதாந்தம் ஒரு நாளும் பொய் சொல்ல வேதாந்தத்துக்கு அவ்வளோ இது பலம் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இந்த சம்பிரதாயத்திற்கு ஒரு வலிமை இருந்து கொண்டே இருக்குது அது வலிமை ஒரு அகலவும் அகலாது ஆக தத் விஜானார்த்தம் குருமேவ அபிகச்சேத் வைராக்கியம் உள்ளவன்தான் குருகிட்ட போகணும் வைராக்கியம் உள்ளவன் குருகிட்ட தான் போகணும் வைராக்கியம் உள்ளவன் குருகிட்ட போய்த்தான் ஆகணும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுங்கள் குருமேவ அபிகச்சேத் எப்படி போகணும் கைவல்லிய நவனியத்தில் ஒரு பாடல் சொல்லுகிறது ஆன அர்த்த ஏஷனைகள் மூன்றில் கானவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் போனவன் பெருங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே என்று கைவல்லிய என்கிற ஒரு நூல் சொல்லுகிற இது என்ன அர்த்தம்னா நல்லா புத்தி வந்ததுக்கு பிறகு அர்த்த ஏஷனைகள் மூன்றில் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளிலிருந்து விடுபட்டு எப்படி விடுபட்டான் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல இந்த வலையில் சிக்கிட்ட மான் சிலது மான் தப்பிச்சுடுவான் அது மாதிரி இந்த உலகம்ங்கிற வலையில் சிக்கிட்ட இவன் தப்பிச்சுட்டாங்க காணவர் பட்டு கைதப்பி மான் போல போனவன் எங்கள் வீட்டை விட்டு போனவன் குருக்கிட்ட அந்த காலத்தில் இப்பெல்லாம் போக முடியாது லட்சுமிசூரால் மாத்திரம் வந்துட்டு திரும்ப போக முடியும் அதில் நம்ம போனோம் இங்கிருந்து நேரம் ஹரித்துவாருக்கு போயிட்டான் ரிஷிகேஷத்துக்கு போயிட்டான் அவ்வளோதான் போனவன் வெறுங்கையோடு போகாதவண்ணும் ஞான ச வெறுங்கையோடு போகாமல் ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போனோம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு சமிப்பாணிகின்னு சொல்லியிருக்கு சமிப்பாணிகின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் மரத்துலேருந்து உதிர்ந்த குச்சி உதிர்ந்த தானாக உதிர்ந்த குச்சி இந்த சமித்து குச்சி ஒன்று தான் எடுத்துகிட்டு போகணும் இவ்வளோ கட்டெல்லாம் தூக்கிட்டு போய்விடாது அது ஒரு சிம்பாலிக் அடையாளம் அதை காமிச்சுட்டா என்னதுன்னா அது ஒரு சங்கேதம் குருவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் நான் வந்து மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை என்ற மூன்று ஆசைகளிலும் பற்றை நீக்கி தங்களை சரணமடைய வந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன் அதனால் சமித் பாணிகின்னு சொன்னால் மரத்துலேருந்து அரச மரத்துலேருந்து புரச மரத்துலேருந்து தானாக உதிர்ந்த குச்சி அதுக்கு பேர் சமித்துன்னு இப்போ எல்லாம் மரத்திலே வெட்டி ஹோம் பண்ணிட்டுருக்காங்க இந்த காலத்தில் சமைத்து பிறக்கிறதுலாம் சொல்லுவாங்க சமைத்து வெட்டுறது இல்லை சமைத்துன்னு சொன்னால் இப்போல்லாம் ஹோமம் பண்ணுறதுக்கெல்லாம் மரத்திலே ஏறி வெட்டி குச்சி குச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் மரம் நிறைய இருந்தது ஆக என்ன பண்ணுவாங்கன்னா அது தானாக விழும் அது விழுகிற போது பிரம்மச்சாரிகளுக்கு இருக்கக்கூடிய வேலைகளில் ஒன்று சமைத்து பிறக்கிறது தர்பே இருக்கிறது அதில் வந்து இந்த சமீத்தை எடுத்துகிட்டு வர்றது அது மாதிரி இது தானாக விழுந்தது குருநாதா நான் வந்து எல்லாத்துலேயும் நல்லா விடுபட்டுட்டேன் என்னை புரிஞ்சு எனக்கு உபதேசம் பண்ணுவேன் ஏன்னா அவர் பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ண மாட்டார் இந்த மாதிரி மாசா எதுவும் சொன்ன புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் சொல்லி நிற்கான் இருக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி தகுதி இல்லாதவனுக்கு சொன்னால் இதம் அசிஷ்யாயன தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாதே சொன்னால் நீ பெரிய பாபியாகிடுவே யோ எதி மோகாப்தாஸ்யதி ஒருவேளை மயக்கத்தினால் அறியாமையினால் நீ சிஷ்யன் இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவாயே ஆனால் பாபி ஆண் பவதி நீ பாபி ஆயிடு நான் உங்களெல்லாம் நம்பி சொல்லிகிட்டு இருக்கேன் ஞான் வச்சுங்க அப்போ இந்த சமீத்து பிச்சியை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு அடையாளம் நான் வந்து எனக்கு வந்து விவேக வைராக்கியங்கள்லாம் இருக்கிறது குருநாத விவேக வைராக்கியம் உள்ளே குரு பார்க்கவும் முடியும் இல்லாட்டி வெட்டினரி டாக்டர் அனுப்புகிற மாதிரி தான் இந்த உதாரணத்தை ஞாபகம் அது அடையாளம் குருவுக்கு இதாக நம்ம மனசில் இருக்கிறத பார்க்குறதா குருவுக்கு வேலை அவர் மனசை பார்க்குறதுக்கே அவங்க சரியா இருக்கு வச்சுங்க ஒரு வார்த்தைக்கு வந்து குருநாதா என் மனதை என்ன இருக்கிறது என்று நீங்களே சொல்லுங்களேன்னு அப்போ குரு குருவை இவர் டெஸ்ட் பண்ணுறாரா எல்லாம் அனாவசியமான வேலை நம்ம போய் சொல்ல வேண்டிய நீங்கள் சும்மா நமஸ்காரம் பண்ணால் அவர் என்ன நினைப்பார் வீபூதியை கொடுத்து போயிட்டு வார்பார் வேறு ஏதாவது பழத்தை கொடுத்து போயிட்டு வார் சொல்வார் நீங்கள் கேட்க கேட்காதவனுக்கு கிடைத்தான் சிஷியன் உக்காரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை அப்புறம் நச்சுக்கேதஸ்தம தர்மராஜா என்ன படாது பாடுபடுத்துகிறார் உடனேவா உபதேசம் பண்ணிடுறாங்க இவனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா இவனுக்கு பயன்படுத்துவானான்னு தெரியும் அப்புறம் ஊரில் போய் சொல்லிவிடுவான் இவர்கிட்ட தான் படித்தேன்னு சில குருவே சொல்லுவாங்க ஒரே ஒரு குரு தட்சிணை என்ன வேணும்னா எங்கவா இருக்கு எங்கிட்ட படித்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டார் அதுதான் எனக்கு நீ கொடுக்க வேண்டிய குரு தட்சிணை ஊர்ல போய் தப்பு தப்பா சொல்லி குருவோட கூடாது உள்ள பாடத்தை முறையா சொல்லிக் கொடுக்கணும் நம்மளும் அந்த தகுதியை நம்ம சொல்லணும் எனக்கா எனக்கு இப்படின்னா இருக்கு குருநாக்கா சொன்னா தான் அவர் என்ன பண்ணுவார் உபதேசம் பண்ணுவார் தஸ்மை சவித்வான் உபசன்னு பிரசாந்த சித்தாய சமாநிதாய ஏனாட்சரம் पुरुषं வேத சத்தியம் தாம் ஹோவாஜ துவதோ பிரம்ம வித்யாம் இதுக்கு அடுத்த மந்திரம் சொல்லுகிறது அப்படி தகுதியுடையவன் என்று அறிந்து கொள்வாயே ஆனால் அவனுக்கு நீ முறையாக உபதேசம் பண்ணு அப்படி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இந்த மந்திரத்தில் இன்னொரு வார்த்தையை நான் சொல்லலை ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும் அப்பேற்பட்டவனுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் மேலும் நாளை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் துணை புரியட்டும் ஈஸ்வர குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வோமவத் வியாப்ததேயிணாமூர்த்தே நம ிாஷ் ஹரி ஓ